ஓம் தத்து சத் பரப்பிரமணே நமக ஓம் தத்து சத் பரப்பிரம்ம குருவே நமக ஆனை முகநாறு முகன் நம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை உள்நாடு உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்புலம் இப்பியினிடையே எழும் ரசதம் போல் என்றுமாய் இலகி இன்பாகி ஒப்பிட ஏதுமின்றிய பிரமத்து உற்றிடும் பகுதியும் உண்டாய அப்பிரபஞ்ச சூழ அருந்ததி நாயமே என்ன செப்பினன் யாரும் தெளிவுற சேஷாத்திரி சிவன் என்னும் மாதவனே திருச்சிற்றம்பலம் நானாஜீவாத கட்டளை நூல் பார்த்துட்டு வர்றோம் சென்ற வகுப்புல சுத்தப்பிரமாயிருக்கின்ற சர்வ சாட்சியினிடத்திலே அக்னி சூடு போல் ஒரு சக்தி உண்டு அப்படிங்கிற வாக்கியத்தை நம்ம விளக்கம் பார்த்தோம் சுத்த பிரமத்துக்கே விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பிரம்மம் வந்து பிரம்மத்தினுடைய இலட்சணத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் பார்த்துட்டு வர்றோம் சுத்த பிரமம் அப்படிங்கிறதுக்கு பிரம்மம் எப்படிப்பட்டதெல்லாம் நம்ம சென்ற வகுப்பில் நித்திய புத்த முத்த சத்திய பரமானந்த அத்வித சுத்த லக்கணங்கள் உடையதாக இருக்கிறது பிரம்மம் இப்படிப்பட்ட லட்சணத்தை உடையதாக இருக்கிறது நித்தியம் புத்த முத்த சத்திய பரமானந்த அத்வைத சுத்த லக்கணங்கள் உடையதா இருக்கிறது பிரம்மத்துக்கு லட்சணம் இது மட்டும் அல்ல பிரம்மத்துக்கு விதி குணங்கள்னு இருக்கு விளக்கு குணங்கள்னு இருக்கு இப்படிப்பட்டது எல்லாம் அது பிரம்மம்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படியெல்லாம் எது இல்லாமல் இருக்கிறதோ அது விளக்கு குணங்கள் அப்படிப்பட்டது என்று பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு நித்தியம் பூரணம் ஏகம் பரமார்த்தம் நித்தியம் பூரணம் ப இப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இது விதி குணங்கள் விளக்கு குணங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கிறது அசல நிரஞ்சன அமிர்த அப்பிரமயம் மலம் அசனாதீதம் அசட அனாமயம் இப்படிங்கிறதெல்லாம் விளக்கு குணங்கள் இதில் பிரம்மத்துக்கான குணங்கள் அப்படின்லாம் விடுதி குணங்கள் விளக்கு குணங்கள் இல்லை நிறையா இருக்கிறது அதில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் நித்தியம் புத்த முத்த சத்திய பரமானந்த அதுவித சுத்தம் அப்படின்னு சொல்லி லக்கணங்களை நம்ம பார்க்குறோம் இல்லை முக்கியமானது இது அதில் சென்ற வகுப்பில் அதாவது நித்திய புத்த முத்த இந்த மூன்றுக்கும் நம்ம கொஞ்சம் விளக்கம் பார்த்தோம் இதுக்கு அடுத்து சத்தியம் பரமானந்தம் அத்விதம் சுத்தம் இதுக்கு இப்படிப்பட்டதுங்கிறது பிரமம்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு நம்ம விளக்கம் பார்க்கலாம் சத்தியம் சத்தியம் அப்படின்னா தினம் தினந்தோறும் மாதம் மாதந்தோறும் வருடம் வருடந்தோறும் யுகம் கற்பம் இவைகள் இவைகள்தோறும் ஆரோபிதமாக தோன்றுகின்ற இவைகளெல்லாம் இவைகளிடத்துல ஆரோபிதமாக தோன்றுகின்ற அவஸ்தாத்திரிய பிரபஞ்சங்களுக்கு விளச்சணமாய் அவைகள் உண்டாவதற்கு முன்னும் உண்டான பின்னும் மத்தியிலும் உண்டாகி அழிந்த பின்னும் தோன்றல் திரிதல் கெடுதலாகிய வேறுபாடு அடையாமல் ஒரே விதமாக இருக்கிறது விளங்கி கொண்டு இருப்பது அதுதே சக்திங்கிறதுக்கு லட்சணம் அதாவது தினந்தோறும் மாதந்தோறும் வருடந்தோறும் யுகந்தோறும் யுகங்கிறதுல நாலு யுகம் இந்த நாலு முடிஞ்ச பிறகு கற்பம் தோன்றுது நாலு யுகம் முடிஞ்ச பிறகு கற்பம்னு பேர் இந்த கற்பங்கள் எத்தனையோ கற்பங்கள் தோன்றிக்கொண்டே இருந்தாலும் வந்து இருந்தாலும் அவை நடத்த கற்பிதமாக தோன்றுகின்றது இந்த பிரபஞ்சங்கள் இந்த ஜகஜீவ பரம் கற்பனையாக தோன்றுகிறது இவைகளுக்கு வேறாகவும் இருக்கிறது இந்த இதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு வேறாகவும் அவைகள் உண்டாவதற்கு முன்னும் இருக்கிறது உண்டான பிறகும் எது பிரபஞ்சம் உண்டானதுக்கு முன்னும் இருக்குது பிரபஞ்ச உற்பத்தி ஆன பிறகு இருக்குது பிரபஞ்சம்லாம் அழிஞ்ச பிறகும் அது இருக்கு அப்படிப்பட்டது சத்தியமான வஸ்து அதுதான் பிரம்மம் அது தோன்றல் தெரிதல் கெடுதல் ஆகிய வேறுபாடு அடையாமல் ஒரே விதமாக இருக்கிறது அதுதான் சத்தியம் அதுதான் பிரம்மம் பிரம்மத்தினுடைய தன்மை சத்தியமானது அதுக்கடுத்து பரமானந்தம் பரமானந்தம்ன மே மேலான பிரியமாக இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறது எது பிரம்மந்தே மேலான ஆனந்தமாக இருக்குது ஆனந்த வடிவமாக ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது எதுவோ அதுதான் ஆத்மா அதுதான் பிரம்மம் அதாவது பொதுவாக ஒரு இடத்துல பாருங்கள் எங்கெங்கு சுகமோ அங்கெங்கு பெரிய நமக்கு தெரியும் எங்கெங்கே நமக்கு சுகம் கிடைக்குதோ அங்கங்கே நம்ம பிரியம் வச்சிருப்போம் சுகம் ஆனந்தங்கிறது ஒரே பொருள் ஒரே அர்த்தம் சுகம்னாலும் ஆனந்தம்னாலும் ஒன்று தான் அப்போ நம்ம சுகத்தை பற்றி கொஞ்சம் பார்க்குறோம் சுருக்கமாக பார்க்குறோம் முதல்ல பிரிய வந்து பொருளில் பிரிய வைக்கிறோம் எல்லோருமே பிரிய வைக்கிறது எது பொருளிடத்துல பெரிய வச்சிரும் பொருளை காட்டிலையும் பிரியம் வச்சிருக்கிறது பிள்ளை மேல வச்சிருக்கோம் மயம் மேல வச்சிருக்கிறோம் அதை காட்டிலையும் பிரியம் கூடுதல்யா எதிர்கு கேட்டா உடம்பு மேல பிரியம் அதை காட்டிலும் பிரியம் எதுல வச்சிருக்கவும் கேட்டால் உடம்பை காட்டிலும் பிரியா இந்திரியத்துல வச்சிருக்கிறோம் அதை காட்டிலையும் பிரியம் எதிர் இடத்துல வச்சிருக்கணும்னா வச்சிருக்கிறோம் பிராண இனத்துல பிரிய அவள வச்சிருக்கிறோம் அதை காட்டிலையும் பிரியம் எதுன்னு கேட்டா ஆத்மா வைய தன்னிடத்துல இதெல்லாம் வந்து நம்ம விளக்கமா பின்னாடி நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் பின்னாடி நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கும் முதல்ல வந்து பணம் பிரியா பணம் போனாலும் பரவாயில்ல மகனை காப்பாற்றணும்னு காசு செல்ல ஒழிக்கிறோம் வந்து கஷ்டப்பட்டு போன என்றாலும் நம்ம உடம்புக்கு அவனு ஜீிக்கிறதுக்கு எதா கொடுக்குறானான்னு பார்க்குறோம் வேலைக்குனாலும் போய் எனக்கு ஏதாவது பார்த்துறான்னு சொல்கிறோம் அதை காட்டிலையும் பிரியம் வந்து இந்திரியத்துல பிரியம் சக்கரை வந்துருச்சு ஒரு காலை எடுக்கணும்னு சொல்கிறாரு காலை எடுத்தாலும் பரவாயில்ல நான் உசுரோடு இருக்கணும் அப்படிங்கிறத இந்திரியத்தில் பிரியம் போய் உசுரில் பிரியம் வந்துருச்சு உசுரோடு இருந்தால் போதும் உட உசுறு இருக்கு ரொம்ப அவஸ்தைப்படுறேன் சொல்றன் படுத்துக்கிட்டே சொ ரொம்ப அவஸையா இருக்கு துன்பமாக இருக்கு இந்த உசுறு போயிட்டாலும் நான் நிம்மதியாக போயிடுவேன் அப்படி நான் ஆத்மாவனிடத்துல பிரியம் இருக்கு அதனால தன்னிடத்துல தான் பிரியமே தவிர பாக்கி எல்லாம் தூரத்து பிரியம் நம்மளிடத்துல ஆத்மாவனிடத்துல இருக்கிறது தான் மேலான பிரியம் இந்த பிரிய எப்பொழுதும் மாறாது மற்றதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கோம் பணத்துலையும் உடம்புலேயும் பிள்ளையனிடத்துலையும் இந்திரியத்தினிடத்துலையும் பிராண நிடத்துலையும் பிரியங்கள் குறைந்து கொண்டே வரும் மாறும் ஆனால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரியம் மாறாது அதனால அது பரமானந்தம் மேலான ஆனந்தம் இதில் பின்னாடி விரிவாக நம்ம பார்க்கலாம் அதனால் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று வச்சுக்கிடுவோம் எறும்பு இருக்குது எறும்புக்கும் இந்த பக்கம் சர்க்கரையாக வைக்கிறான் அந்த பக்கம் வேப்பம் முன்னாக்க வைக்கிறான் எறும்பு எங்கிட்டு போகும் சக்கரை பக்கம்தே போரும் பக்கம் எறும்பு வந்து வேப்பம் முன்னாக்கு பக்கம் போகாது ஏன் அதுக்கு அங்கே தான் இனிப்பு இருக்குது சுவை இருக்குது சுகம் இருக்குது அங்கே கசப்பு இருக்குது வெறுப்பு இருக்குது அதனால அங்கிட்டு போகிறதில்ல அதே போலதான் ஆத்மா வந்து பரமானந்தம் எல்லா இடத்துலையும் வச்சிருக்க பிரியமில்ல சும்மா போலி ஆத்மாவனிடத்தில் வச்சிருக்கக்கூடிய பிரியந்த உண்மையான பிரியம் அது என்று மாறாது வேதாந்தன் சொல்லுது அத்வைதம் அதுக்கடுத்து அத்வைதம்னு என்னான்னு பார்க்குறோம் சஜாதிய விஜாதிய சுபகதை பேதம் இல்லாமல் இருப்பது எதுவோ அதுவேத சஜாதிய விஜாதிய சுகத பேத ரஹிதமாயிருப்பது எதுவோ அதுவே பிரம்மம் அதுதான் அத்வேதத்துக்கு அர்த்தம் அதை முன்னாலேயே நம்ம விரிவாக பார்த்தோம் அதுக்கடுத்து சுத்தம் அதாவது வேதாந்தம் கேட்ட பிறகு நமக்கு முப்பத்தாறு தத்துவத்த நூல்லையே நமக்கு விரிவாக சொல்லுகின்றான் நானாஜியோவத கட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தாறு தத்துவம் உற்பத்தியான விதம் ஒடுங்குகின்ற விதம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் பார்க்க போகிறோம் முப்பத்தைந்தா முப்பத்தாறு தத்துவத்திலையும் தத்துவம் அசுத்தமானது முப்பத்தைந்து தத்துவம் அசுத்தமானது சுத்த பிரம்மம் சுத்தமானது பிரம்மம் சுத்தமானது முப்பத்தைந்து முப்பத்தி பிரம்மம் ஒன்றுதேன் சுத்தமானது உதாரணத்துக்கு கண்ணாடி போல இருப்பது பிரம்மம் கண்ணாடிக்குள் தெரிகின்ற உட காட்சிகள் முப்பத்தாறு தத்துவங்கள் என்று சொல்லலாம் கண்ணாடிக்குள் தெரியக்கூடியதெல்லாம் காட்சிகளாக முப்பத்தைந்து தத்துவம் என்று எடுத்துக்கொள்ளலாம் கண்ணாடியை பிரம்மம் என்று எடுத்துக்கொள்ளலாம் கண்ணாடி எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும் அதுபோல் ஜகஜீவ பிரம்மாயிய காட்சிகள் அசுத்தமாகவும் இருக்கும் இதனுடைய அசுத்தங்களை நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம் அதாவது சுத்த பிரமமாக இருக்கின்ற பிரம்மத்துக்கு லட்சணம்லாம் பார்த்துட்டோம் இப்படி இருக்கிறது எதுவோ பிரம்மம் அப்படிங்கிறத பார்க்குறோம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் இது சர்வத்துக்கு சாட்சியாக இருக்கிறது இந்த பிரம்மம் இருக்கிறதே இது சர்வத்துக்கும் சாட்சி சர்வம்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த ஜகத்து இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இவைகள் இவைகள் இவைகளுக்கும் ஜீவன் ஜீவராசிகள் ஜீவகோடிகள் எண்ணற்ற பிறவிகள் உயிரினங்கள் இருக்கின்றன இவர்களெலாம் ஜீவராசிகள் அதே ஜக ஜீவ பரம் பரம்ன ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறார் அதை நம்ம அடுத்து பார்க்குறோம் அதாவது ஜகத்து உலகம் ஜீவன் ஜீவராசிகள் பரம் பரம்ன ஈஸ்வரன் இவை மூன்று வந்து சாட்சியாக இருக்கிறது எதுவோ அதுதான் சர்வ சாட்சி அதுதான் பிரம்மம் எல்லாம் பிரம்மம் பிரம்மம்ங்கிறாக பிரம்மத்துக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கார் சாஸ்திரத்துக்கு இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் ஜகஜீவ பரமாகிய அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் சாட்சியாகத்தையும் இருக்குது சாட்சினாலே பார்த்து இருப்பவன் என்று பொருள் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அவனுக்கிட்ட சாட்சின்னு பேர் உதாரணத்துக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு அவன் வெறுமனையே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன் தான் சாட்சி பணத்தையும் சாட்சிக்காரையும் போடுறது கோட்டிலாம் சாட்சின்னு போடுறாங்க என்கிட்ட பார்த்துக்கிட்டு இருந்தவன்னு அர்த்தம் இது பிரம்ம வந்து சர்வத்துக்கும் சாட்சியாக இருக்குது இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்துக்கிறதுக்கும் அழிஞ்சு போறதுக்கும் ஜீவர்களுடைய உற்பத்திக்கும் ஈஸ்வரனுடைய உற்பத்திக்கும் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கிறது அதெல்லாம் இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறது ஜெகஜீவ பரத்தை பார்த்து சர்வ சாட்சி சுத்த பிரமாயமா இருக்கின்ற சர்வ சாட்சியின் இடத்திலே அக்னியில் சூடு போல அபிண்ணமாக ஒரு சக்தி உண்டு அப்ப இந்த பிரம்மத்தனிடத்துல அக்னி இருக்குன்னா அக்னி இடத்துல சூடு இருக்குது அக்னி வேற உஷுணை வேற பிரிக்க முடியாது அதைப்போல் அக்னி சூடு போல் அபின்னமாக அபின்னம்னால் பிரிக்க முடியாமல் எப்படி ஒரு உசுணை இருக்கிறதோ அதைப்போல் அந்த சுத்த பிரமத்திடத்துல ஒரு சக்தி இருக்குது சுத்த பிரமத்தை பார்த்தோம் அதுக்கடுத்து அதில் ஒரு சக்தி இருக்குதுன்னு பார்த்தோம் சக்தி எப்படி இருக்குன்னு கேட்டால் அக்னி சூடு போல் இருக்கிறது அக்னி வேற உசுணை வேற பிரிக்க முடியாது அக்னி வேற பிரகாசம் வேற பிரிக்க முடியாது அதைப்போல் பிரமத்துக்கு ஒரு சக்தி பிரிக்க முடியாத ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தி அந்த பிரமத்தில் அடங்கி இருக்கும்போது சுத்த பிரமம் என்று பெயர் நூல் நூலில் சொல்றாரு அந்த அவதீத பிரம் அந்த சக்தி அவ அதீத பிரமத்தில் அடங்கி இருக்கும் போது சுத்த பிரம்மம் என்று பெயர் அந்த சக்தி இருக்கே அந்த பிரம்மத்தினுடைய சக்தி அதீத பிரமத்தில் அடங்கி இருக்கும் போது பிரம்மம்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அது மனதுக்கு வாக்குக்கு எட்டாதது எதுவோ அதுதான் அதீதம் மனதுனாலையும் நம்ம நினைக்க முடியாது வாக்குனாலேயும் இப்படிப்பட்டது என்று சொல்ல முடியாது அதுதான் பிரம்மம் அதே அதீதம்ங்கிறது அந்த சக்தி அவ்வ அதீத பிரமத்தில் அடங்கி இருக்கும் போது சுத்த பிரமம் என்று பெயர் சக்தி வந்து அடங்கி இருக்கும்போது சுத்த பிரமம்னு பெயர் அந்த சக்தி விசிரும்பித்து சுத்த பிரமத்தை வியாபிக்கும் போது அப்பிரமம் வரை வியாபகத்துள் இருந்தபடியால் அதற்கு பரப்பிரமம் என்று பெயராம் இப்போ அந்த சக்தி விசிரும்பித்து அந்த சக்தியை நான் செய்து ரெண்டாவது விசிரும்பித்துனா வெளிப்பட்டு விரிந்து அந்த சக்தி வந்து ரெண்டாவது விரியுது பிரமத்தினுடைய சக்தி இருக்கு அது வந்து ரெண்டாவது விரிந்து சுத்த பிரமத்தை வியாபிக்கும் போது அந்த பிரமத்தையே வியாபித்து இருக்கு அந்த சக்தி பிரமத்தையே வியாபித்து அதாவது எங்கு பரவி இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நெருப்பிலிருந்து புகை உண்டாகிருக்கு அந்த புகையானது நெருப்பவே மூடியிருக்கு நெருப்பிலிருந்து புகை உண்டாகிருக்கு அந்த புகையானது நெருப்பவே மூடியிருக்கு அதே போல் இப்போ ஆகாயத்தில் மேகம் இருக்குது அந்த மேகம் வந்து ஆகாயத்தை மூடியிருக்கிற மாதிரி மழை காலத்தில் வந்து பார்த்தோம்னா ஆகாயம் தெரியாது வெறும் மேகனுமே தெரியும் அதே போல் வியாபத்து இருக்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் ஆகாயந்தே ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் மேகந்தே முழுவதாக இருக்குதான்னு நினைக்கிறோம் ஆனால் ஆகாயத்துக்குள்ளதே அது இருக்குங்கிறது நம்ம அறியாமையில் இருக்கிறோம் ஆனால் வியாபகமாக இருந்தாலும் து மேகம் வியாபகமாக இருந்தாலும் ஆகாயத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது மேகமானது நிறைய இருந்தாலும் ஆடு ஊற மேகமாக இருந்தாலும் புயல் புயல் வந்து மேகமாக இருந்தாலும் ஆகாயமே தெரியலனாலும் ஆகாயத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது மேகம் ஆகாயந்து எங்கும் வியாபகத்தில் இருக்கிறது அதனாலதான் சொல்கிறாரு அதாவது ஆகாஷ் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய ஆகாயம் தன்னுள் ஏகதேசமாக தோன்றிய ஒரு இடத்தில் தோன்றிய மேகம் வியாபித்து இருக்கணும் அதனால் ஆகாசம் வியாபிய பொருள் ஆகாதது போல் அதனால் எல்லைக்கு உட்பட்டது ஆகாது மேகமும் ஃபுல்லாக முழுவதும் இருந்தாலும் ஆகாயம் எல்லைக்கு உட்பட்ட பொருள் ஆகாது அது எங்கும் இருக்குறது? இருக்கிறது அதைப்போல சகல தத்துவங்களில் நெறிந்து அப்பாலும் அளவிட்டு அரிய வியாபகஸ்வரூபமாயிருக்கின்ற அந்த பரப்பரம் அந்த அண்ணுள் ஏகதேசமாக தோன்றுகின்ற பராசக்தியின் வியாபத்துள் இருப்பினும் வியாபிய பொருள் ஆகாது என அறிய அதாவது பிரம்மத்திலிருந்து சுத்த பிரமத்திலிருந்து பரப்பிரமம் தோன்றினாலும் அது பிரம்மம் வந்து பரப்பிரமம் எங்கு இருக்கிறது இப்போ இப்போ பரப்பிரமத்தை பார்த்தோம் ஒரு உதாரணம் விறகு இருக்கு அதுக்கு சுத்தப்பிரமும் எடுத்துக்கலாம் அதில் அக்கினியை விறகு எரிய ஆரம்பிச்சிருச்சு எரிய ஆரம்பித்த பிறகு என்ன ஆகுது அக்னி தெரியுது புகை தெரியுது ஆனால் அந்த அக்கினியோ புகையோ எங்கிருந்து வந்தது விறகுலேருந்து வந்தது விறகுல இருந்துதான் அக்கனியும் புகையும் வந்தது அதே போல பிரமத்தில் வந்திருக்கு ஆனால் அடங்கி இருக்கும்போது சுத்தப்பிரமம்னு பேர் வெளிப்படும்போது பரப்பிரமம் என்று பேர் அக்னி அடங்கி இருக்கும்போது விறகுன்னு பேர் அக்னி எரிஞ்சு விறகுலேருந்து எரியும்போது அதுக்கு அக்கினி நெருப் நெருப்பு நம்ம குகைன்னு எப்படி சொல்கிறோமோ அதைப்போல் பரப்பிரமம் இருக்கிறது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பரப்பிரமம் பிரம்மத்துக்கு வேறாக இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறணும் இது சக்தி வெளிப்பட்டுருக்கு அவ்வளவுதான் விறகுல சக்தி வெளிப்படலை அக்னி ஆனப்பிறகு சக்தி வெளிப்பட்டுருச்சு உஷ்ணசக்தியும் பிரகாச சக்தியும் எல்லாம் வெளிப்பட்டுருச்சு அதை போல சக்தி வெளிப்பட்டதுக்கு பரப்பிரமம் என்று பெயர்ச்சா இந்த லட்சணசூன்யமா இருக்கின்ற இந்த சக்திக்கு பிரமத்தினுடைய சன்னிதானத்தை புருடசரிக்கு இன்பம் ஜனித்தார் போல அவிகிருத சத்துவ ரஜோ தமோ குணங்கள் உண்டாயின நூல் நூல் என்ன சொல்லியிருக்கு லட்சணசூன்யமா இருக்கின்ற இந்த சக்திக்கு பிரம்மத்தினுடைய சந்நிதானத்தில் புருள சமூகத்திலே சிரிக்கு எண்மஞ்சி போல அவிகிருத சத்துவ ராஜோ சமோ குணங்கள் உண்டாயின இந்த சக்தி வந்து இந்த பிரல்றோமே இந்த சக்தி வந்து இதுக்கு வந்து லட்சண சூன்யங்கிறார் அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் பிரமத்துக்கு விளச்சண வடிவம் இல்லாததாய் உள்ளது பிரமத்துக்கு வேறாயுள்ள வடிவம் இல்லாததாய் இருக்கிறது அதாவது பிரமத்தை போல் இருக்கிறது ஆனால் பிரமத்துக்கு வேறாய் இல்லாதது போல் இருக்கிறது அது எப்படின்னு காட்டா பிரம்மா நெற் அவயவம் அதேபோல பரப்பிரமன் நெற் அவயவம் அப்படிங்கிற ஆனா அதிலிருந்து தோன்றியிருக்க பிரகிருதி வந்து உற்பத்தி நாசம் ஆகார பிரபஞ்ச வடிவமாக பரிணமத்தில் இல்லாததாய் நிற்வயமான பிரமத்தில் பேதமில்லாத நிறவயவமாகவே இருத்தலால் வர என்ன சக்தி அந்த இலட்சணசூன்யம் எனப்படுகிறது அதாவது பிரகிருதி பின்னாடி வருது அதில் வந்து உற்பத்தி நாசம் அவயவம்லாம் பிரகிருதிக்கு இருக்கிறது ஆனால் பிரம்மம் வந்து நிர் அவயமானது அதற்கு உறுப்பு கிடையாது அப்படிப்பட்ட அந்த நிறவயமான பிரமத்தில் பேதம் இல்லாம அதை போல பிரமத்தை போல நிறுவி அவயவமாய் இருக்கிறது எதுவோ அது வந்து அதே வரப்பிரமம் அதே சக்தி அதுதான் லட்சண சூன்யம் என்று சொல்லப்படுகிறது ஏன்னாட்டா லட்சணம் சொல்ல முடியாது பிரமத்துக்கு கூட லட்சணம் சொல்கிறான் அது பிரமத்தை போல இருக்கிறது அதனால் ஆனால் பிரகிருதியை போ பிரகிருதிக்கு லட்சணம் சொல்லிடுறான் அது உற்பத்தி நாசம் உடையதாக அவை இருக்கிறதுன்னு சொல்கிற அவயவமுடையதாக இருக்கிறதுன்னு பார்க்குறான் தெரியும் ஆனால் இந்த பரப்பிரமம் இருக்கே அது பிரமத்துக்கு வேறாக இல்லாமல் இருக்கிறது ஆனால் பிரகிருதியாகவும் வரல அதனால் இடைப்பட்டு இருக்கிறதுனால அதுக்கு லட்சணம் இப்படி என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார் அதனாலதான் லட்சணசூன்யமாக இருக்கின்ற இந்த சக்திக்கு பிரமத்தினுடைய சன்னிதானத்தை புருட சமூகத்திலே சிரிக்கு போல அதாவது புருட சமூகத்தை சிரிக்கு போல அதாவது புருட சம கணவனுடைய சேர்க்கை அதாவது புருடனுங்கிற புருட சமூகங்கிறது கணவனுடைய சேர்க்கைன்னு எடுத்துக்கிறணும் அதாவது சகல ஐஸ்வர்யங்களையும் உடையவன் கணவன் அப்படிங்கிறது இந்த இடத்துல அர்த்தம் சகல ஐஸ்வர்யங்கள் நல்ல குணம் செல்வம் பக்கு எல்லாமே உடையவன் கணவன் அப்படிப்பட்ட அந்த கணவனுடைய சேர்க்கையில் அப்படிப்பட்ட மனைவிக்கு ஸ்திரிக்கு இன்பம் எப்படி ஜனிக்கிறதோ கற்பில் சிறந்த மனையாளுக்கு முகமலர்ச்சியோடு சுகம் ஜனித்தால் போல அதையும் புருட சமூகத்தில் சிரிக்கு இன்பம் ஜனித்தார் போலன்னு எடுத்துக்கிறோம் சகல ஐஸ்வரியமும் உடைய கணவனுக்கு கணவனிடத்தில் கற்புள்ள ஸ்திரிக்கு எப்படி சுகம் முகமலர்ச்சியோடு சுகம் உண்டாகிறதோ அதைப்போல் பிரம்மத்தனுடைய சன்னிதான் பிரமத்தனுடைய ச பிரமத்தனுடைய ச சக்திக்கு பிரம்மத்தனுடைய சன்னிதானத்தில் மூன்று குணங்கள் உண்டாய்ப்பு அபிகிருத சத்துவஸ்தமோ குணங்கள் உண்டாயின அதுல மூன்று குணங்கள் உற்பத்தி அதனுடைய முன்னிலையில பிரமத்தனுடைய முன்னில சக்திங்கிற பரப்பரமுற சக்திக்கு அதனுடைய முன்னிலையில மூன்று குணங்கள் உற்பத்தி அது அந்த எப்படிப்பட்ட குணங்கள் பிரிக்க முடியாத முடியாத குணங்கள் அபிகிருத விகிரதமே பிரிக்கிறதுன்னு அர்த்தம் அவிகிருதமே பிரிக்க முடியாத மூன்று குணங்கள் தோன்றியிருக்கிறது பார்த்தோம் பரப்பிரமத்தினிடத்துல பரப்பிரமமாகிய சக்தியின் இடத்துல பிரம்மத்தினுடைய முன்னிலையில மூன்று குணங்கள் பிரிக்க முடியாத குணங்கள் தோன்றியிருக்கிறது அதில் சுத்த சத்துவத்திற்கு ஆனந்தருவ சக்தி என்று பெயர் சத்துவ உணவு இருக்க அதுக்கு ஆனந்தருவ சக்தின்னு பேரு சுத்த ரசஸ்க்கு சித்தரூப சக்தி என்று பெயர் சுத்த தமசிற்கு சத்ருப சக்தி என்று பெயர் சத்துவத்திற்கு ஆனந்தருப சக்தி பேரு ரஜஸிற்கு சித்ரூப சக்தின்னு பேரு சுத்தமசிற்கு சத்ருவ சக்தி என்று பெயர் இப்படி மூன்று இருக்கு இந்த மூன்றுலையும் இது முதல்ல உற்பத்தியானது பரபிரமம் இவற்றில் காரணமான ஆனந்தருபசக்தி உடனே பரப்பிரமம் கூடி சர்வானந்தம் என்று சுழித்த அவஸ்தை அடைகின்ற பொழுது பரப்பிரமம் என்கின்ற பெயர் போய் பரமானந்தர் என்கின்ற பெயர் வந்தது அது எப்படி சமூகம் என்பது கூடிநிற்றலாகிய கூட்டமாகும் சமூகம்னாக்க ஒரு கூட்டம் நம்ம சமூகம்னா கூட்டம்னு பேர் சன்னிதானம்னா முன்னிலின்னு பேர் அதனுடைய முன்னிலையில் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது ஒரு உபச்சாரத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு எப்படி அக்னியை உஷ்ணசக்தி கூடி நிற்கிறனால அக்னியம் ஆகாயத்தை மேடம் மேகம் கூடி நிற்கிறனால் ஆகாயமும் கண்ட பொருள் ஆகாதோ ஆகாயம் கண்ட பொருளாகாது மேகம் இருக்கிறதுனால ஆகாயம் வந்து கண்டமாகாது அதனால் அக்னியும் வந்து கண்டமாகாது உஷ்ணசக்தியோடு இருக்கிறதுனால அக்னியும் கண்ட பொருளாகாது அதே போல பிரம்மத்தோடு பராசக்தி கூடி நிற்றலால் பிரம்மம் கண்ட பொருள் ஆகாது என்பது அறிய பிரம்மம் வந்து கண்ட ஒரு அளவுக்கு வரையறுக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கிற கூடாதுங்கிறார் பிரம்மம் வந்து அகண்டமானது இதெல்லாம் ஒரு பிரம்மம் இருக்குது அதனுடைய முன்னிலையில் இருக்குது இப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் ஒரு ஒரு உபச்சாரத்துக்கு தான் சொல்லப்பட்டிருக்கேன் தவிர இதெல்லாம் உள்ளபடிக்கே அப்படி கிடையாது பிரம்மம் இருக்குது அப்போ அதுக்கு முன்னிலையில் ஒன்று சக்தி இருக்குது அது முன்னிலையில் தோன்றுது அப்படின்னா துவைதம் வந்துடும் இதெல்லாம் வந்துடும் அதனால் அப்போ ஒரு உபச்சாரத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு பிரமத்துக்கு நடத்திரமம் தோண்டிருக்கு அதனிடத்துல இருந்து அதன் குணங்கள் தோண்டியிருக்கு சத்துவ குணத்துக்கு ஆனந்தருவ சக்தி என்ற பெயர் சுத்த ரசஸ்திற்கு சித்துருவ சக்தி என்ற பெயர் சுத்த தமஸருக்கு சத்ருப சக்தி என்று பெயர் இப்போ முதல்ல ஆனந்தருபசக்தி இருக்கு அந்த ஆனந்தரபசக்தியுடனே பரப்பிரமம் கூடி சர்வானந்தம் என சுளுத்தியவஸ்தடைகின்ற பொழுது பரப்பிரமம் என்கின்ற பெயர் போய் பரமானந்தர் என்கின்ற பெயர் வந்தது அதாவது சுத்த சத்துவத்துக்கு பரிசுத்தமான சாதுவிய குணம்னு ஒரு அர்த்தம் எடுக்கணும் சுத்த சத்துவத்திற்கு பரிசுத்தமான சாதுவிய குணம் ஆனந்தரூப சக்திங்கிறது சொருக்கு சுகு சுரூப சக்தி சுகு சுரூப சக்தி அதாவது அத்வைத ஆனந்த லக்கணத்தை சதாகாரம் சதாகாரமாக இருந்து விளங்கச் செய்யும் தன்மையாதலால் ஆனந்தருவ சக்தி என்று பெயர் அதாவது அத்வைத ஆனந்த லக்கணத்தை ததாகாரம்னாக்க பிரம்மம் பிரம்ம பிரம்ம வடிவமாக விளங்க செய்யக்கூடிய தன்மையாய் இருத்தலால் ஆனந்தருபசக்தி என்று சொல்லப்படும் சுத்தரசு பரிசுத்தமான ரஜோகுணம் வந்து சித்ரூபசக்தி அதாவது அறிவுசுரூப சக்தி சுயம்பிரகாசம் ஆகிய சித்து லக்கணத்தை சதாகாரமாக இருந்து விளங்கச் செய்யும் தன்மையாதலால் சித்தரூபசக்தி உண்மையான ஆனந்தம் பரமானந்தம் உண்மையான அறிவு பேர பேரறிவு பிரஜானம் அதுதான் சித்தரூபசக்தி இந்த இடத்துல ஒரு சுத்து தமசுக்கு இருக்குது அது சத்ரூப சக்தி பரிசுத்தமான தபோக குணம் வந்து உண்மை ரூபசக்தி அதாவது முக்காலத்திலும் உள்ள வியாபகமாகிய சத்து லக்கணத்தை ததாகாரமாக இருந்து விளங்க செய்யும் தன்மையாதலால் சத்ரூப சக்தி அதாவது சத்து வந்து மூணு இருக்குது அதில் வந்து பரமாத்திய சத்து சித்தில் வந்து பிரஜானம் பிரம்மம் அப்படிப்பட்டது பேரறிவா ஏ சித்து அதில் ஆனந்தங்கிறது பரமானந்தம் இந்த மூன்றுமே வந்து பிர நேரடியான பிரமத்தினுடைய ச பிரமத்தினுடைய நிலைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த இடத்துல இந்த பரப்பிரமத்தினிடத்துல இவருக்கு ஆனந்தரூப சக்தியுடைய பரப்பிரமம் கூடி சர்வானந்தம் என்று சுழிச்ச அவசடைகின்ற பொழுது பரப்பிரமம் என்கின்ற போய் பரமானந்தர் என்கின்ற பெயர் வந்தது அந்த பரப்புரமை இருக்கே அது வந்து அந்த ஆனந்தருவ சக்தியுடனே சேர்ந்து சேர்ந்த பிறகு பரமா பரப்புரமைங்கிற பெயர் போய் புதுசாக பரமானந்தருங்கிற பெயர் வந்துருச்சு எதுக்கு பிரம்மத்துக்கு அந்த பரமானந்தர் சித்துருவ சக்தி உடனே கூடி சர்வ பிரகாசம் என சொப்பன அவஸ்தை அடைகின்ற பொழுது பரமானந்தர் என்கின்ற பெயர் போய் தேஜோமயர் என்கின்ற பெயர் வந்தது தேஜோமயன்கிற பெயர் வந்தது இந்த தேஜோமயர் சத்ருவ சக்தியுடனே கூடி சர்வ வியாபகம் என்று சாக்கரவஸ்தடுகின்ற பொழுது தேஜோமயர் என்கின்ற பெயர் போய் பரிபூரணன் என்கின்ற பெயர் வந்தது பரிபுரங்கிற பெயர் வந்தது இதெல்லாம் வந்து பிரம்மத்தனுடைய நிலைகள் பரப்பிரமம் ஆனந்தருவசக்தியுடனே கூடி பரமானந்த பெயர் வந்தது அந்த பரமானந்த சத்ருவசத்தியுடனே கூடி தேஜோமயர் என்கின்ற பெயர் வந்தது இந்த தேஜோமயர் சத்துருவசத்தியுடனே கூடி சர்வ வியாபகம் என்று சாக்கரவஸ்தடைகின்ற பொழுது தேஜோமேர்கின்ற பெயர் போய் பரிபூர்ணன் என்கின்ற பெயர் வந்தது இதெல்லாம் பிரம்மத்தனுடைய நிலைகள் சுருக்கமா என்ன சொல்லப்படுறோம்னு கேட்டா இதுல தத்துவம் அசீனும் மூணு இருக்கு தத்துங்கிறது ஈஸ்வரனை குறிக்கிறது துவங்கிறது ஜீவர்களை குறிக்கிறது இது அப்புறம் அசின்னு ஒன்று இருக்குது அது வந்து பிரம்மத்தை குறிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம் தத்துவமசி அப்படிங்கிறதுல தத் பதம் அசிபதம்னு மூணு பதம் இருக்குது இல்லை அசிபதத்தை வந்து பிரம்மத்தை குறிக்கிறது